प्रपन्न तोत्र िजाताय तोत्रेत्रैक ज्ञान मुद्रा कृष्णा गीतामतुहे नम मनुष्याण सहस्रषु क्यतति सितताम सिद्धा कश्चिम वेत्ती त பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈஸ்வர தத்துவத்தை பரிபூர்ணமாக சந்தேகத்துக்கிடமில்லாமல் உபதேசம் பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணினார் திரும்பவும் ஞானம் விஜானம்ங்கிற சப்தத்தால் அதை சொன்னார் சந்தேகத்துக்கிடமில்லாமல் உனக்கு நான் ஈஸ்வர தத்துவத்தை சொல்லித்தரப்போகிறேன் நல்ல தர்மானுஷ்டானம் பண்ணுற கர்மயோகிக்குத்தான் அதை உபதேசம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி சொல்லியிருக்கார் பகவான் முதல் ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்தும் சொன்னார் இந்த ஜான விஜானத்தை தெரிஞ்சின்றதுக்கு பிறகு வாழ்க்கையில் மனசாந்திக்கு உண்மையான ஆனந்தத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமோ முயற்சி பண்ண வேண்டிய விஷயமோ எதுவும் இருக்கவே இருக்காது அப்படின்னு அதனுடைய பிரயோஜனத்தையும் சொன்னார் இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் வாழ்க்கையை புகழ்ந்து பேசுறார் அதாவது இந்த ஞானத்துக்காக தன்னை ஒப்படைச்சு வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அதை புகழ்ந்து பேசுகிறார் இன்னொரு கோடத்தில் சொன்னால் ஞான விஜயானத்தை ஈஸ்வர ஜானத்தை ஈஸ்வர பக்திய புகழ்ந்து பேசுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித்து சித்தையே எதத்தி இப்படி படிக்கணும் அது அதாவது வாழ்க்கையில் மனுஷரீரமே உயிர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்களுக்கு மனசோட இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இப்படி தான் நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இதில் ஸ்ரத்தை இருந்தால் தான் நம்ம இதை ஒத்துப்போம் புரிஞ்சுப்போம் எண்ணற்ற ஜீவராசிகளுக்குள்ள மனுஷரீரம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம் அதனால் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் दुर्लभं त्रयमेवैत दैवानुग्रह हेतुकं मनुष्यत्वं மனுஷியத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரேயான்னு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் மனுஷியானாம் சஹஸ்ரேஷு ஆனா அப்படி மனுஷனா பிறந்தவர்களுக்கெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் எப்போவும் மனசாந்தியோட இருக்கிறதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை பண்றது இல்லைங்கிறாருங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இங்கே சகசிரேஷுன்னா எண்ணற்றனு அர்த்தம் ஆயிரம்னு அர்த்தம் இல்லை ஆக மனிதர்களில் எத்தனையோ மனிதர்களுள் கஷ்டித் யாரோ ஒருவன்தான் சித்தையே ஏதி கர்மயோகம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி குருக்கிட்ட போய் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையணும்னு முயற்சி பண்ணுறவன் யாரோ ஒருத்தந்தான் பூர்வமாக தான் வரான் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வர்றவன் மிகவும் அபூர்வமானவன் அப்படி இதனுடைய ரேர்னஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆச்சரியவத் பசதி கஷ்டி தேனம்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்போதாவது ஸ்லோகத்தில் அது மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இது கிடச்சுடாதப்பா இதுக்கெல்லாம் பொறுமை வாணும் புண்ணியம் இருந்தால் இந்த வாழ்க்கைக்கே வருவோம் ஆனால் இது கிடச்சிடுத்துனா இந்த உலகத்தில் நாம் பிறந்தது எதுக்கோ அந்த பிறவியனுடைய பயன் கிடைச்சிடும் அந்த அர்த்தம் படும்படிதான் இங்கே உபதேசம் பண்றார் அப்போ இவ்வளவு அபூர்வமானதா அப்போ வாழ்க்கையில நமக்கு மற்றதெல்லாம் வேண்டாம் இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அதுக்கு தான் இதை சொல்றார் அடுத்த வரியில சொல்லுகிறார் எததாம் அப்பி சித்தானம் எததாம் சொன்னா முயற்சி பண்ணுகிறார்கள் எதத்தின்னு சொன்னார் முதல்ல எதத்தி சித்தையே யாரோ சில இந்த மோக்ங்கிற விஷயத்துக்காக முயற்சி செய்கிறார்கள் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இது இல்லை முழுமையான குறிக்கோள் அப்புறம் புண்ணியம் கூட இல்லைன்னு நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் மோக்ஷத்தை அடைகிறது மனசாந்தியோடு இருக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு தெரிஞ்சு முயற்சி பண்ணுகிறவர்கள் இல்லை அப்படி முயற்சி பண்ணி மனசு சுத்தமானவர்கள் முயற்சி பண்ணுகிறவர்கள் அரிது அப்படி முயற்சி பண்ணினாலும் அந்த பக்குவத்தை அடையிறதுக்கு காலமாகிறது சித்தானாம்னு சொன்னால் மனத்தூய்மை பெற்றவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் எதத்தாம் சித்தானாம் அந்த லட்சியத்தின் முயற்சி பண்ணுகிறவர்களுக்குள்ளேயும் அப்படி ஓரளவுக்கு மன தூய்மை கூட கஷ்டித்து மாம் வேத்தி யாரோ ஒருத்தந்தான் என்ன அறியறான் அதுலேயும் ஒரு நுணுக்கமா ஒரு விஷயத்தை சொன்னார் தத்துவத்தகா வேத்தி என்னை உள்ளவாறு அறிகிறவன் மிகவும் அரிதானவன் ஏன்னு கேட்டால் வந்துடுவாங்க வேதாந்தம் படிப்பார்கள் ஆனாலும் அந்த விஷயம் சூக்மம் புரியறது ரொம்ப கடினமாயிடும் அதனால சித்தாந்த பேதங்கள்லாம் வருகிறது அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எத்தனையோ சுத்தாத்வைத்தம் பலவிதமான சித்தாந்தங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த உண்மை மெய்ப்பொருள் தெளிவாக விளங்குறது கடினமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் மனித பிறவியினுடைய நோக்கத்தை தெரிஞ்சு அதற்காக முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் வெற்றி பெற்று இந்த உள்ளவாறு இதை புரிந்து கொள்கிறவர்கள் அரிதானவர்கள் இதனுடைய சாரம் என்னென்னா நேரத்தை வீணடிக்கக்கூடாது பொருளியிட்டுவதற்காகவும் புல இன்பங்களை தூய்ப்பதற்காகவும் அறச் செயல்களை செய்து கொண்டே இருப்பதற்காகவும் கூட நாம் நேரத்தை ஒதுக்கி வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது விரைவில் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியறத்துக்குள்ள இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து விட வேண்டும் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அதனால்தான் திருவள்ளுவரும் இல்லறத்தை சொல்லி இல்லறத்திலே இருக்கிறது குறிக்கோள்னு சொல்லலை திருவள்ளுவர் அருளுடைமையில தொடங்கி துறவரையில சொல்லி இந்த மெய்ப்பொருளை உணரணுங்கிறார் மெய்ப்பொருளை உணர்கிறதுக்காகத்தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானா மானா பிறப்புன்னு சொல்லி இதிலேயே உழரக்கூடாது பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு எல்லாம் சொன்னார் ஆக இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இதில் ஈடுபடணும் எப்படி ஆர்வமாக பொருளை ஈட்டுகிறோமோ ஆர்வமாக புல நின்பங்களை போகிறோமோ எப்படி ஆர்வமாக ஒரு சிலர் தான் புண்ணிய காரியங்களை செய்வதில் ஊக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அதே மாதிரி நாம் இதற்காகவும் வாழ்க்கையை கொடுத்து இதுதான் முக்கியமான குறிக்கோள் என்று உணர்ந்து இதற்காக நம்முடைய முயற்சியை மேற்கொள்ளணும் அதற்கு தான் பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறாரு இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த உலகத்திலேருந்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்கிறதுக்குள்ளே இந்த உண்மையை உணர்ந்திடணும் இல்லாட்டி நமக்கு மறுபடியும் மறுபடியும் இன்பம் வர்ற மாதிரி துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத உணரணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு மோட்சத்துக்காக நம்முடைய முயற்சி அமையட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் மனுஷாணாம் சஹசிரேஷு கஷ்டி எததி சித்தையே எத தாமி வேத்தி த